حدیث آئیرت اینو چیرند عبداللہ بن عباس رضی اللہ عنہ ورگلاری ویکن ارہل نبی صلی اللہ علیہ وسلم ارہل تُنبا میر پڑھن بودھ لا الہ الا اللہ العظیم الحلیم لا الہ الا اللہ رب العرش العظیم لا, لا الہ الا اللہ رب السماوات والعرض ورب العرش الكریم ین جکورو ارہل بحاری ஆறு மூன்று நான்கு ஐந்து முஸ்லிம் துவாவின் பொருள் மகத்துவமிக்கவனும் வணக்கத்திற்குரிய அல்லாகவை தவிர வேறு இறைவனில்லை மகத்தான அரசின் அதிபதியான வணக்கத்திற்குரிய அல்லாகவை தவிர வேறு இறைவனில்லை வானங்களின் இறைவனும் பூமியின் இறைவனும் கண்ணியமான அரசின் இறைவனுமான வணக்கத்திற்குரிய அல்லாகவை தவிர வேறு இறைவனில்லை